வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனுகீர்த்தனா இறுதியில் தோல்வியடையும் செயலில் வெற்றி பெறுவதை காட்டிலும் இறுதியில் வெற்றி பெறும்பொரு செயலில் தோல்வியடைவேன் ஆம் இறுதியில் தோல்வியடையும் செயலில் வெற்றி பெறுவதை காட்டிலும் இறுதியில் வெற்றி பெறும்பொரு செயலில் தோல்வியடைவேன் என்கிறார் உட்ரோ வில்சன் நன்றி வணக்கம்